ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு அன்னை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாகவை சந்திப்பதை ஒருவன் விரும்பினால் அவனை சந்திப்பதற்கு அல்லாகவும் விரும்புகின்றான் அல்லாகவை சந்திப்பதை ஒருவன் வெறுத்தால் அவனை சந்திப்பதை அல்லாகவும் வெறுக்கிறான் என்று நபிசல்லாக அவர்கள் கூறினார்கள் இறை அவர்களே மரணத்தை வெறுக்கலாமா நாங்கள் மரணத்தை வெறுக்கிறோமே என்று கேட்டேன் அது அப்படி அல்ல எனினும் ஒரு மூமின் அல்லாஹுவின் அருள் அவனது திருப்தி அவனது சொர்க்கம் பற்றி சுப செய்தி கூறப்பட்டால் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகின்றான் அவனை சந்திக்க விரும்புகின்றான் ஓர் இறை மறுபாலன் அல்லாஹுவின் வேதனை அவனது கோபம் பற்றி செய்தி கூறப்பட்டால் அல்லாஹுவை சந்திக்க விருக்கிறான் அல்லாகவும் அவனை சந்திக்கவிருக்கிறான் என்று நபிசல்லும் செல்லும் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு எட்டு நான்கு